ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தற்சமயம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் இருக்கோம் ஒரு வைரஸ் ஜுவரமானது ஏதோ ஒரு தேசத்திலிருந்து கிளம்பி அனைத்து அகில உலகங்களையும் ஸ்தம்பிக்கும்படியாக ஆவிர்வவித்து அனைத்து தேசங்களையும் ஸ்ரமப்படுத்தினுவரது இதற்கு ஒரே நிவர்த்தி மந்திரபலத்தை அதிகரிப்பது தான் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் காண்பிக்கிறது மேலும் நம்முடைய இத்திஹாசம் சொல்கிற பொழுது களவு லிங்காரச்சாயாம் பவதி விமுக்திஃப் பரதரா அப்படின்னு இந்த கலியில் நம்மால் சமாளிக்க முடியாத அளவுக்கு சிரமங்கள் வந்தால் பரமேஸ்வரனை ஆராதித்துதான் நம்மால் அந்த சிரமத்தை சமாளிக்க இயலும் அப்படிங்கிறத மனசில் வச்சு இந்த ஒரு வைரஸ் வியாதியினுடைய வேகத்தை இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கும் குணமாகறதுக்காகவும் பிரபஞ்சசாரம் என்கிற ஒரு கிரந்தத்தில் உபாயம் சொல்லப்பட்டிருக்கு அதில் மிருத்த சஞ்சீவினி விதானம் அப்படின்னு ஒரு விதானமானது சொல்லப்படுறது அதில் அசாத்திய ரோகே ஷ்வேலார்த்தவு மோகே தாகே ததாமையே ஹோமோயும் சாந்தித்தப்பரோக்தா சர்வசம்பத் பிரதாயக அபமிருத்யுஜிதேதாது ஆஜுர் ஆரோக்கியவர்தனம் அப்படின்னு இது மாதிரி நம்மால் சமாளிக்க முடியாத ஒரு வைரஸ் சம்பந்தமான வியாதிகளோ ஒரு ஜுவர பீடைகளோ வந்தால் இந்த பிரபஞ்ச சொன்ன விதானமாக இந்த ஜபஹோமத்தை செய்தால் பலன் பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ரீதியில் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலிருந்து ஆரம்பித்து ஒன்பது நாலு வரையிலும் ஒரு பதினைந்து நாளைக்கு கால அவகாசம் வச்சுண்டு இந்த மிருத சஞ்சீவினி விதானம் மகாமந்திரத்தை 3 லட்சம் ஆவர்த்தி ஜபம் செய்து முப்பதாயிரம் ஆவர்த்தி ஹோமம் செய்யலாம் அப்படின்னு இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்தது பதினைந்து ரித்துக்குகள் வரையிலும் எதிர்பார்த்தது ஆனால் இப்போது இருக்கக்கூடியதான நெருக்கடியான சூழ்நிலையில் அத்தனை ரித்துவிக்குகளை சேர்க்க முடியல பத்து பேருக்குள்ளே தான் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்ததுனால அவ்வப்பொழுது ரித்துவிக்குகளை அதிகப்படுத்தி எப்படி யாருக்கும் சிரமம் இல்லாத அளவில் செய்ய முடியுமோ அப்படியே ஆரம்பித்து செய்தது ஹோமத்து ஹோமம் வரையிலும் ஒன்பதாம் தேதிக்குள்ளே முடிச்சுடலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தது ஆனால் அந்த அளவுக்கு ரித்துவுக்குகளை சேர்க்க முடியாததுனால மூன்று லட்சம் ஆவர்த்தி ஜபமானது பூர்த்தி ஆகிறதுக்கே ஒன்பது தேதி ஆயிடுத்து மூன்று லட்சம் ஜபம் பூர்த்தி ஆயிடுத்து இதில் பல இந்த ஒரு அனுஷ்டானத்தில் அவரவர்கள் கோத்திரம் நட்சத்திரம் பெயர்கள் கொடுத்தவர்கள் வரிசையில் அத்தனை பெயருடைய கோத்திரம் நட்சத்திரம் பெயர்களும் சேர்த்து இந்த ஜபமானது செய்திருக்கு சேது முதல் ஹிமாச்சலம் வரையிலும் உள்ள அத்தனை மக்களுக்கு மாத்திரம் இல்லாமல் மற்ற விதேசங்களில் உள்ள ஜனங்களுக்கும் பசு பக்ஷிகளுக்கும் எந்த சிரமங்களும் ஏற்படக்கூடாது இந்த வைரஸ் வியாதியானது யாரையும் பீடிக்கக்கூடாது அப்படின்னே சங்கல்பம் செய்து செய்திருக்கு சில பேர்கள் எங்களுடைய பெயர் நக்ஷத்திரமும் சேர்த்துக்கணும் என்று பிரார்த்திச்சிருந்ததின் பேரில் அவர்களுடைய பெயர் நக்ஷத்திரமும் சேர்த்து இந்த ஜபமானது பூர்த்தி ஆயிருக்கு நாளையும் மறுநாள்லேருந்து ஆரம்பித்து ஹோமம் முப்பதாயிரம் ஆவர்த்தி ஹோமம் பண்ணணும்னு ஏற்பாடு செய்திருக்கோம் அந்த ஹோம திரவியங்கள் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டதுனால அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த ஹோமத்தை பூர்த்தி செய்ய முடியல ஏன்னா அந்த ஹோமத்திற்கு திரவியம் எட்டு திரவியம் சொல்லியிருக்க அதாவது சீந்தில் கொடி ஆலமொட்டு எள் அருகம்புல் பசும்பால் நெய் பால் அன்னம் அதிமதுரம் இந்த எட்டு திரவியங்களை ஹோம திரவியமாக சொல்லியிருக்க முப்பதாயிரம் ஆவர்த்தி ஹோமம் பண்ணணும் அந்த திரவியங்களை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டியது இருந்ததுனால திரவியங்களெல்லாம் சேகரித்து தினம் அனைத்து திரவியங்களும் சேகரித்து முடிஞ்சிடும் நாளை மறுநாள் அதாவது பதினேழாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து அந்த ஹோமத்தை மூன்று நாளில் செய்யலாம் அப்படின்னு சங்கல்பித்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சேது முதல் ஹிமாச்சலம் வரையிலும் மாற்றம் இல்லாமல் அனைத்து தேசங்களிலும் அனைவருக்கும் எந்த விதமான ரோக பீடையும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த ஜோ வியாதியானது இருக்கிற இடமே தெரியாமல் சாந்தி ஆகிறதுக்காக சங்கல்பிச்சு இந்த ஹோமம் ஆறுறது செய்யப்போகிறது விசேஷமாக சில பல பேர் கோத்திரம் நட்சத்திரம் பெயர்கள் கொடுத்துருக்க கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும் பிரத்யேகமாகவே பிரார்த்தனம் அந்த ஹோமத்தை செய்ய போகிறோம் இன்னும் யாராவது இந்த ஹோமத்தில் சங்கல்பத்தில் அந்த ஹோமத்தில் பேர நட்சத்திரம் கோத்திரம் விபரம் சேர்த்துக்கணும் என்ற சங்கல்பம் இருந்ததானால் எங்களுக்கு தெரிவித்தால் கட்டாயம் நாங்கள் அந்த ஹோமத்தில் சேர்த்துக்கிறோம் கட்டாயம் இந்த ஹோமம் செய்வதனால இந்த ரோக நிவர்த்தியானது பரிபூர்ணமாக ஏற்படும் என்கிறதுல சந்தேகம் இல்லை பரமேஸ்வரனுடைய ஆராதனம் கட்டாயம் காலக்காரனான பரமேஸ்வரன் திரிபுரசம்ஹாரம் பண்ணின மாதிரி இந்த ரோகத்தை இருந்த தடம் தெரியாமல் போக்கிடுவார் பரமேஸ்வரன் என்கிறதுல சந்தேகம் இப்போ சமீபத்தில் சமீப காலமாக நம்ம தேசத்தில் அது பெரிய அளவில் பிடிக்கப்படலைன்னாலும் கூட நம்பர் கொஞ்சம் அந்த வியாதிப்பீடை உள்ளவர்கள் உயர்ந்துண்டே வந்தது நேற்று முதல் அந்த நம்பரும் குறைஞ்சிருக்கு குறைச்சலானவர்களுக்கு தான் அந்த ரோகமானது பீடிக்கிறது மேலும் அதனால் குணமடைந்தவர்களும் அதிகமாக ஐண்டு வராங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் அவசியம் கட்டாயம் அனைவருக்கும் பூர்ணமான குணமானது கிடைக்கும் பரமேஸ்வரன் அனுகிரகம் நம் தேசத்திலே கட்டாயம் இந்த ரோகமானது இருந்த தடமில்லாமல் போயிடும் என்கிறதுல சந்தேகமில்லை நாளை மறுநாள் முதல் அந்த ஹோமமானது ஆரம்பித்து முப்பதாயிரம் அவர்த்தி ஆகி அந்த அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணி தேசக்ஷேமத்தையும் இதுபோன்ற மீண்டும் ஒரு மரண பயத்தை கொடுக்கும்படியான வியாதிகள் வைரஸ் ஜுரங்கள் வரக்கூடாது என்கிறது தான் முக்கியமான பிரார்த்தனை கட்டாயம் இந்த பிரார்த்தனையை நமக்கு பரமேஸ்வரன் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார் என்று பரமேஸ்வரனுடையத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு மகாபிரேவாருடைய சன்னித்திலையும் பிரார்த்தனம் பண்ணிண்டு நாளை மறுநாள் முதல் அந்த ஹோமமானது நடக்கிறது என்கிறத அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன்